வணக்கம் நற்றினியின் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது செய்தி சேவை ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு தைத்திங்கள் பத்தாம் நாள் செவ்வாய்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் கன்னியாகுமரி மதுரை மற்றும் மணியாச்சி தூத்துக்குடி இடையே இரட்டை மின் ரயில் பாதை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நாகர்கோவிலில் நடைபெற உள்ளது வரும் மே மாதத்திற்குள் இரண்டாயிரம் புதிய பேருந்துகள் வாங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழக அரசு பேருந்துகளில் கட்டணம் உயர்த்தியதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களுடன் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு சுமார் 43 கோடி ரூபாய் செலவில் நினைவு மண்டபம் அமைக்கப்படும் என தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சிவகாசியில் கடந்த இருபத்தி ஏழு நாட்களாக நடைபெற்று வந்த முழு அடைப்பு போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதை அடுத்து நேற்று பட்டாசு தயாரிக்கும் தொழில் தொடங்கியுள்ளது இந்திய செய்திகள் குஜராத்தில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடத்தப்பட்ட தொடர் வெடிகுண்டு தாக்குதலில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான அப்துல் சுபன் குரேஷி என்ற பயங்கரவாதியை டெல்லி போலீசார் நேற்று கைது செய்தனர் பெட்ரோல் மற்றும் டீசலை சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி மசோதா வரம்புக்குள் கொண்டுவர அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சா் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளாா் சூரியனை ஆய்வு செய்ய திட்டமிட்டபடி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செயற்கைக்கோள் அனுப்பப்படும் என இஸ்ரோ இயக்குநர் மயில்சாமி தெரிவித்துள்ளார் நீதிபதி லோயா மரணம் தொடர்பான அனைத்து வழக்குகளும் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது ரஷ்யாவிடமிருந்து இருந்து ஒன்பதாயிரம் கோடி செலவில் ஏவுகணை வாங்குவதற்கான ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாக உள்ளது வரும் மே மாதம் ஆறாம் தேதி நீட் தேர்வு நடைபெறும் என்றும் இதில் சிபிஎஸ்இ மற்றும் மாநில மொழி பாடங்களிலிருந்து கேள்வித்தாள்கள் இடம்பெறும் எனவும் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கேள்வித்தாள் இடம்பெறும் எனவும் சிபிஎஸ்இ இணை ஆணையர் அறிவித்துள்ளார் அயர்நாட்டுச் செய்திகள் தீவிரவாதத்தை விட ரஷ்யாவும் சீனாவும் தான் அமெரிக்காவிற்கு பெரிய அச்சுறுத்தலாக விளங்குவதாக பென்டகன் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் வரும் இருபத்தி மற்றும் இருபத்தி ஆகிய தேதிகளில் ஐ நா பாதுகாப்பு கவுன்சில் கண்காணிப்பு குழு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளது ரோஹிங்கியா மக்கள் நாடு திரும்புவது உறுதி எனவும் இதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் மியான்மர் நாடு தெரிவித்துள்ளது டிரம்ப் ஆட்சியின் ஒராண்டு சாதனை எதுவும் இல்லை எனவும் பெண்களுக்கான குற்றம் அதிகரித்துள்ளது என கண்டனம் தெரிவித்து அமெரிக்க வீதிகளில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் சிவப்பு தொப்பி அணிந்து கண்டன பேரணி நடத்தினா் அமெரிக்காவின் நியூயார்க்கில் இருந்து இங்கிலாந்து தலைநகர் லண்டன் நகருக்கு புறப்பட்ட நார்வேயன் ஏர்லைன்ஸ் விமானம் ஐந்து மணி நேரம் பதிமூன்று நிமிடங்களில் லண்டனை அடைந்து சாதனை படைத்தது காங்கோ நாட்டில் அந்நாட்டு அதிபர் பதவி விலக வலியுறுத்தி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜான் கென்னடி அணிந்திருந்த பட்டு துணி ஸ்கார்ப் அங்குள்ள ஏல மையம் ஒன்றில் விற்பனைக்கு வர உள்ளது இது சுமார் நான்கு லட்சம் ரூபாய் வரை ஏலம் போகும் என எதிர்பார்க்கப்படுகிறது வணிகச் செய்திகள் ஐபோன் வேகம் குறைந்ததாக எழுந்த புகார்களை தொடர்ந்து இதற்கு ஏற்ப மென்பொருள்களை மேம்படுத்தி வெளியிடுவதாக ஆப்பிள் நிறுவனம் உறுதியளித்துள்ளது நடப்பாண்டில் உலகில் வேகமாக வளர்ச்சியடையும் நாடாக இந்தியா இருக்கும் சீனாவின் வளர்ச்சியை விட இந்தியாவின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதேபோல இந்திய பங்குச்சந்தையும் உலகின் ஐந்தாவது பெரிய பங்குச்சந்தையாக இருக்கும் என சாங்டம் வெல்த் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது தாக்கல் செய்யப்படவுள்ள பட்ஜெட்டில் வருமான வரி வரம்பில் மாற்றம் இருக்கலாம் என ஏர்னிஸ்ட் அண்ட் யங் நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரியவந்திருக்கிறது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பேட்டரியிலான வாகனங்களுக்கு கோவா மாநில அரசு சாலை வரியிலிருந்து முழுவதுமாக விலக்கு அளித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் வங்கதேசத்தில் நடைபெற்று வரும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி ஜிம்பாப்வே அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்று தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் மகளிர் பிரிவில் மேற்கு வங்க அணி அணியை வென்றது மும்பையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் எத்தியோப்பியாவைச் சேர்ந்த சாலமன் டெக்சிசா ஆடவர் பிரிவிலும் சகநாட்டவரான அமானே கோபேனா மகளிர் பிரிவிலும் சாம்பியன் பட்டம் வென்றனர் நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் எண்பதாவது டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் தொடரில் இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் ரஷ்யாவின் பீட்டர் ஸ்விட்லர் இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியையும் வென்று இங்கிலாந்து அணி தொடரை வென்றுள்ளது திரைச்செய்திகள் மூவி பப் மற்றும் 2D entertainment என்ற இரு நிறுவனங்களும் இணைந்து இரண்டாம் ஆண்டிற்கான first class season 2 என்ற குறும்பட போட்டியை நடத்துகின்றன இதற்கான தொடக்க விழா சென்னை ஜிஆர் டி கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது சென்னை மயிலாப்பூரில் உள்ள டப்பிங் ஸ்டுடியோ ஒன்றில் காலா திரைப்படத்தில் தனது பகுதிக்கான டப்பிங் வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார் நடிகர் ரஜினிகாந்த் சூர்யா நடிக்க செல்வராகவன் இயக்க உள்ள புதிய திரைப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பாளராக ஒப்பந்தமாகியுள்ளார் தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற நடிகையான காஜல் அகர்வால் மும்பையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் போட்டி தூரம் முழுவதும் கடந்து அதற்கான பரிசீனை வென்றார்